வணக்கம் ஆகஸ்ட் பனிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்ப்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பாலியல் ரீதியான துன்புறுத்தலில் ஈடுபடுபவர்களுக்கான அதிகபட்சம் தண்டனையாக ஐந்தாண்டுகள் சிறை தண்டனை விதிக்க உள்ள நாடு சவுதி அரேபியா இரண்டு ஏர்பஸ் நிறுவனம் பிரான்ஸ் நாட்டில் உள்ளது மூன்று நெய்பர்ஹுட் என்னும் புதிய செயலியை கூகுள் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது நான்கு அமெரிக்காவில் நடைபெறவுள்ள பேஸ்பால் விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைக்க உள்ள இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா என்பவர் ஆவார் ஐந்து அக்னி ஆறு என்ற ஏவுகணை ஏழாயிரம் கிலோமீட்டர் முதல் பதினேழாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கர்நாடக மாநிலத்தில் கன்னரன் கன்னட நடிகர் தர்ஷன் என்பவர் எதற்கான தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு உலக தமிழ் பண்பாட்டு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது மூன்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக யார் தலைமையிலான விசாரணை ஆணையம் அமைக்கப்பட உள்ளது அதாவது யார் தலைமையிலான ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட உள்ளது நான்கு அதிக தூரம் பயணிக்கக்கூடிய நேரடி விமான சேவையை எந்த நாடு அறிமுகப்படுத்தியுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி